வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பொதுவா மனிதர்களை ரெண்டு வகையப்படுத்தலாம் ஒன்னு மற்றவங்ககிட்ட வம்புச்சண்டைக்கு போறவங்க இன்னொரு ரகம் எதையுமே கண்டுக்காம இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் தாண்டி மூணாவத ஒரு ரகம் இந்த சினிமா படத்துல சுட்டுற மாதிரி வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் வந்த சண்டையை விட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னா நிச்சயமாக அதுவும் தவறுதான் ஏனென்றால் அதுவும் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றாங்க எப்படி துன்பத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது அப்படின்னா நாம் அமைதியா இருக்கிறோம் நம்மள இன்னொருத்தர் இடைஞ்சல் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக நாம அவங்களை இடைஞ்சல் பண்ணலாம் என்பது சரியானதாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது உண்டு தெருக்கல்ல நாய்கள் அது பாட்டுல ஓடிட்டு இருக்கும் அல்லது அது பாட்டுல விளையாடிட்டு இருக்கும் நம்ம என்ன செய்வோம் அந்த நாய் நம்மை கடித்து விடுமோ என்ற அச்சத்துல ஒரு கல் எடுத்து அடிப்பதோ அல்லது அதை முழுக்கவோ செய்வோம் அவ்வாறு நாம் அந்த நாயை சீண்டும் பொழுது அது என்ன செய்யும் உடனடியாக நம்மை நோக்கித்தான் பாய்ந்து வரும் அதை நம்மை கடிப்பதற்குத்தான் முயற்சிக்கும் இதை போன்றதுதான் நம்மை துன்புறுத்துவதற்கு நாம் துன்புறுத்தும் செய்வது நம்மை யார் துன்புறுத்தினாலும் நாம் அவர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது என்பதுதான் இயல்பான குணமாக இருக்க வேண்டும் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு எத்தனை இடையூறுகள் வேண்டுமானாலும் ஏற்படுத்துங்களேன் அவர்கள் அந்த அமைதியிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் ஒருபொழுதும் அவர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள் ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்களை நாம் சீண்டு விட்டால் நிச்சயமாக உருப்படுத்தும் நம்மை அமைதியாக இருக்க விடவே மாட்டார்கள் தொடர்ந்து நமக்கு துன்பம் செய்து கொண்டே இருப்பார்கள் இத்தகைய மனிதர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகள் தான் ஏனின் நமக்கு துன்பம் செய்தவரையும் நாம் பொறுத்தருள வேண்டும் என்பதுதான் நம் சான்றோர்கள் நமக்கு சொல்லிச் சென்ற வாழ்க்கை பாடம் அந்த வாழ்க்கை பாடத்திலிருந்து நாம் எவ்வளவு தூரம் விலகி சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் நான் பாட்டில் இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் குறுக்கே வந்தால் நிச்சயமாக நானும் பல இடையூறுகளை ஏற்படுத்துவேன் என்கிற அளவிற்கு நம்முடைய மனநிலை மாறிவிட்டது இத்தகைய மனநிலையை கொண்டிருக்க கூடிய எந்த ஒரு சமூகமும் அமைதியாக மகிழ்ச்சியாக நட்பாக இருக்க முடியாது ஆக நம் சமூகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நட்பும் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு நாம் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது பெரும்பாலும் கிராம பகுதிகளில் பார்க்கிறது எல்லோரும் உற்றார் உறவினர் போல ஒற்றுமையோடு தகராறின் முதலில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே வரக்கூடிய கருத்து முரண்பாடு நாளடைவில் மிகப்பெரிய அளவிற்கு அது வளர்ந்து கொண்டே செல்லும் ஏனென்றால் பழிக்கு பழி என்கிற அளவில் தான் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதே போலத்தான் பல கொலை சம்பவங்களும் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது ஏன் கொலை சம்பவங்கள் நடக்கிறது என்றால் என் வீட்டில் ஒருவரை கொன்றுவிட்டார்கள் நான் அதற்கு பழிக்கு பழி வாங்குவேன் என்பதுதான் உண்மையிலேயே இந்த மனித சமூகம் எவ்வளவு அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதைத்தான் வல்லுவர் சொல்லும் பொழுது நாம் அமைதியாக இருந்தாலும் நமக்கு ஒருவர் துன்பம் செய்துவிட்டால் அந்த துன்பத்திற்கு பதிலாக நாமும் துன்பம் செய்தால் அது நமக்குத்தான் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் அதாவது பழிக்கு பழி வாங்கினால் எப்படி ஒரு பந்தினை சுவற்றின் மேல் எடுத்து எரிந்தால் மீண்டும் நம்ம அதே போலத்தான் ஆகையால் நமக்கு துன்பம் செய்தவரையும் பொறுத்து கொண்டு நாம் அவருக்கு துன்பம் செய்யக்கூடாது அவ்வாறு துன்பம் செய்தால் அதன் விளைவு நமக்குத்தான் வந்து சேரும் என்பதுதான் உண்மை திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும் மீண்டும் குரல் செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி